ثم استقاموا فتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم تؤدون صدق الله الللي اللليم وعن عنس رلي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب اللهم بارك لنا في رجب والشعبان وبلغنا رملان صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹூ ஜல்ல சுகானுக்கே உரித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா மஹமதுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் எந்தெண்டும் உண்டாவதாக கொண்ட ஜிம்மா கடமையை நிறைவேற்று முகமாக அல்லாஹுவின் கூடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் மேலான அல்லாவின் நல்லடியார்களே இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் சொத்து சுகங்கள் பட்டம் பதவிகள் அனைத்தும் ஒரு நாள் அவைகளை விட்டு பிரிந்து விடுவோம் அல்லதே அவைகள் எம்மை விட்டுவிடும் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார் குடும்பத்தார்கள் அழுது குரலாபித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லோல கல்லோளப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்திலே ரூகு பிரிக்கப்படும் குழுப்பாட்டுவார்கள் கவன் செய்வார்கள் கொண்டு போய் தொழுவித்து மண்ணோடு மண்ணாக புதை தூடுவார்கள் அந்த புதைகுழியோ குழு பூச்சிகள் நிறைந்தடம் இருள் நிறைந்தடம் யாருக்கும் அங்கே நெருங்க முடியாது எங்களுடைய காசி பணமோ சொத்து சுகமோ பட்டம்பதவியோ எதாலும் அங்கே ஒன்றாலும் உதவி செய்ய முடியாது அங்கே என்னுடைய கபலை விசாலமாக்கி கபலிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தி கபரலே தனிமைக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒன்றிருக்கும் என்றால் அதுதான் தக்குவாவும் சாலிகான அமல்களும் எனவே இக்கட்டான கட்டத்தில் யாரும் கை கொடுக்காத நேரத்தில் கால் மாற்றிலும் தரமாற்றிலும் வலதிலும் வடதிலும் இருந்து எமக்கு உதவி செய்ய வேண்டுமா அப்படி உதவி செய்யக்கூடிய அந்த குரானையும் அந்த திக்ரையும் அந்த துவாவையும் அந்த தொழுகையும் அந்த தகஜத்தையும் அந்த நல்ல பண்பாடுகளையும் ஹலாலான சம்பாத்தியங்களையும் செய்து கொள்வோம் என்றால் அந்த தனிமையான இல்லத்திலே எமக்கு நிச்சயமாக கை கொடுத்து கரைசெய்க்கும் ஏற்படுத்தும் அந்த கபு சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக இருக்கும் எனவே அந்த தக்குவாவையும் அந்த சாலிகான மால்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக ஆரம்பமாக தக்குவாவைக் கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ஒரு சிறப்பான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் வசூல் உள்ளாகி செல்லல்லாகோ அழகி அவர்கள் ஈருலகத்துடைய நிலைப்பாடுகளை அறிந்த உத்தமர் செல்லல்லாகோ அறைவசல்லம் அவர்கள் கமலான் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு நாம் வியாபாரத்திலே ஈடுபடக்கூடிய அதிகமானவர்கள் இருக்கிறோம் வியாபாரிகள் அந்தந்த போகங்கள் சீசன் வரும்பொழுது அதற்கு முன்கூட்டியே வியாபாரத்துக்கு ஏற்பாடுகள் செய்து அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக முடித்து நல்ல லாபம் ஈட்ட வேண்டும் அதன் மூலம் கடை வீடு வாகனங்கள் வேங்க வேண்டும் என்ற எத்தனையோ எண்ணங்கள் கொண்டு செயல்படுவது போல சல்லல்லாகோ அழைவு செல்லுமாறு சொர்க்கத்தை கண்ணால பார்த்தவர்கள் ஆகரத்துடைய நிலைப்பாட்டை சரியாக வழங்கிய உத்தமர் இந்த உலகத்துடைய அமல்களுடைய பொறுமதியை வழங்கிய உத்தமர் சல்லல்லாகோ அழைவு செல்லுமாறு ரமலான் நம்முடைய சீசன் சபானிலும் வரக்கத்து செய்வாயாக ரமலான் ரமலானை தேக ஆரோக்கியத்தோடு உடல் சுவாத்தியத்தோடு எத்தி நல்லமல்கள் புரிந்து கொள்ள அருள் புரிவாயாக என்று செல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் ரமலான் உடைய திசையத்தை பொறுமதியை அறிந்த உத்தமர் துவா செய்தி எமக்கு முன்மாதிரியாக காட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களை அந்த அடிப்படையில் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நபி விடாமல் நோம்பு பிடித்த ஒரு மாதம் என்று சொல்லியிருந்தால் இந்த சாபானும் அடுத்தது ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயிஷா ரலி அவர்கள் ரிவாயர் செய்கின்றார்கள் புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத்து நபி அவர்கள் ரமலானுக்கு அதிகமாக நோன்பு நோட்டு ஒரு மாதமாக இருந்தால் அது சல்பானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்லே அந்த அளவு ரசூர்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் சல்பானுடைய மாதத்திலே சில காலத்தில் முழுக்கவும் அலை நபி அவர்கள் நோம்பு அதிகமாக சல்பானிலே நோன்பு நோட்டி எனவே இப்படியான இந்த சிறந்த மாதம்தான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சல்பானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான் தாத்தாரிகளுடைய எழுச்சி மூலமாக லட்சோ லட்ச முஸ்லீம்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் அந்தளவு தாத்தாரிகள் மிகவும் அத்துமீறி முஸ்லீம்களை உலகத்திலிருந்து அழித்து கட்டிய அந்த ஆக நாசகார வேலையை செய்தவர்கள் அந்த தாத்தாரிகள் கடைசியாக தாத்தாரிகளை அழித்தவர்கள் தாத்தாரிகளை இல்லாமாக்கியது இந்த சாபானுடைய கடைசி பகுதியிலேதான் தாத்தாரிகளை உலகத்தில் இருந்து இல்லாமல் அவர்களை வெற்றி கொண்ட ஒரு மாதமாக இருந்தால் சாபானுடைய மாதம் அப்பாசிய காலத்து மன்னர்களே அந்த ஹாரூன் ரஷீத் அவர்கள் பல நாடுகளை யுத்தம் செய்து வெற்றி கொண்ட ஒரு மாதம் என்றால் இந்த சாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் சிலுவை யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அதை கொண்டு பெரும் கடைசியாக அந்த சிலுவை யுத்தத்திலே மாபெரும் வெற்றியை அடைந்து பூர்த்தி செய்தது இந்த சாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது வரலாறு ரீதியாக எந்தளவு முன்மாதிரியாக வழிகாட்டி இருக்கின்றார்கள் அப்பாசிய காலத்தில் மாமோன் மாமோன் என்று சொல்லக்கூடிய மன்னர் மிகவும் சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் அவர்களை யாராவது சல்பானுடைய மாதத்திலே சந்திக்க போவார்கள் என்று சொல்லியிருந்தால் மாமோனன் ரஷீத் அவர்கள் அங்கே ஆபீஸிலே வளமையாக காண முடியும் மாதத்திலே ஆபீஸிலே சந்திக்க முடியாது சால்பானுடைய மாதத்தை இட்டு அவர்கள் பள்ளியிலே காலத்தை கடத்தக்கூடியவர்களாக ஆட்சி சபையிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தும் அவர்கள் பள்ளி வாசலிலே தான் சாபானுடைய காலத்தை அதிகமாக கழிப்பார்கள் அன்புக்குரியவர்களே மக்கள் பள்ளிவாசலேதான் அவர்களை சந்திக்க வேண்டும் இப்படியாக முன் முன்மாதிரியாக எமக்கு முன் அந்த மாவீரர்கள் அந்த உத்தமர்கள் அந்த அரசர்கள் இப்படியெல்லாம் இந்த சரப்பான் அந்த சரபானிலே அமல்கள் செய்யம் அடத்தில் இருந்து மாபெரும் வெற்றி ஏற்றி தரக்கூடிய ஒரு கபூலியத்துடைய ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த சாபானுடைய மாதம் லேசான மாதம் அல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய குரானிலே வரக்கூடிய அமைப்பிலே அதாவது மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் மாற்றப்படக்கூடியது மனிதர்களுடைய உலகத்துடைய அரசாங்கங்களுடைய பட்ஜெட் வரவு செலவு அமைப்பிலே அல்லாஹிடத்திலே பட்ஜெட் வரவு செலவு திட்டம் மனிதர்களுடைய வருடாந்த நிகழ்ச்சி அதை லைலத்துல் கதூடைய தினத்திலா அல்லது சபானுடைய தினத்திலா என்று இமாம்களுக்கு கருத்து வேற்றும் இருக்கிறது சில இமாம்கள் சொல்லுகின்றார்கள் சிஸ் சரியாக பதினைந்தேதான் மனிதர்களுடைய திருமணம் முடிப்பார்கள் என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்ற அனைத்து விடயங்களும் மலாய்க்காம பொறுப்பு சாட்டப்படக்கூடிய தினம் இந்த சௌமானுடைய பதினைந்தாவது தினம் அதனாலே தான் சொல்லல்லாக அலைவு செல்லம் சூமு நகாரஹா கூமு லைலஹா அந்த சபானுடைய இரவிலே திண்டு வணங்குங்கள் பகலிலே நோம்பு ஏன் அந்த நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே எம்முடைய நிலைகள் மாற்றப்படும் என்று இருந்தால் அல்லாஹ் பொருந்தக்கூடிய விதத்திலே நிலைமைகள் மாற்றப்படும் அதனாலேதான் நபியவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் எந்த கருத்தையும் உளமாக்கல் அங்கே தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் எனவே லைலத்துள் கதருடைய தினத்திலா சௌபானுடைய பதினைந்தாம் தினத்திலா மனிதர்களுடைய பட்ஜெட் மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் அங்கே மழக்கிடத்திலே பாரம் கொடுக்கப்படும் என்பதிலே கருத்து முரண்பாடு இருந்தாலும் அதிகமான உளமாக்கல் லைலத்துள் கதருடைய இரவில் கூறுகின்றார்கள் எனவே எது எப்படியாக இருந்தாலும் அந்த கருத்து வேற்றுமையிலேயும் நபியவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்தது முன்னோர்கள் அதிகமாக வெற்றிகள் கொண்டது இந்த எனவே இந்த சபானுடைய மாதம் மிகவும் சிறப்பு இதை சங்கை அதிகமாக அமல்களில் ஈடுபடுவது அதிகமாக நோம்புகளில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே குறைந்த பட்சம் திகதிமூணு பதினஞ்சு தினங்களில் நாங்கள் நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் சௌமானுடைய முற்பகுதியில் நேர்ச்சியை நோம்புகளையும் அடிப்படையில் சௌமானுடைய பதினைஞ்சிக்கு பின்னாலே நோம்பு பிடிக்க கூடாது அங்கே நோன்பு பிடிப்பதாக இருந்தால் முழு மாதம் பிடிக்கலாம் அல்லது முற்பகுதியிலே பிடித்துக் கொள்ளலாம் முற்பகுதியிலே பிடித்தால் தான் பிற்பகுதியிலேயும் பிடித்துக் கொள்ளலாம் என்ற சட்டத்தையும் உளமாக்களிடத்திலே தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு கூறி அல்லாவின் இந்த அடிப்படையிலே சிறப்பான மாதத்திலே இருக்கிறோம் அதை தொடர்ந்து வரக்கூடியதே சங்கையான ரமலான் அன்புக்குரியவர்களே நான்கு வேதங்களும் உலகத்துக்கு இறக்கப்பட்ட மாதம் நான்கு வேதங்களும் உலகத்துக்கு இறக்கப்பட்ட மாதம் சிறப்பான மாதம் ரமலானுடைய மாதம் நன்மைகளுக்கு இரட்டிப்பான கூடிகள் வழங்கப்படக்கூடிய மாதம் சங்கையான ரமலானுடைய மாதம் அன்புக்குரியவர்களே நரகம் எழுத்து மூடப்பட்டு சொர்க்க வாயில்கள் திறந்து விடக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் அல்லாகலத்திலே கபூரியக்காக ஆகக்கூடிய மாதம் சிறப்பான ரமலானுடைய மாதம் வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய அல்லாவிட நடிகார்களே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு தினத்தை எல்லாம் வைத்து அடியார்களை அல்லாவின் பக்கம் நெருங்கிக் கொள்வதற்காக ஆயிரம் மாதங்கள் அமல் செய்த கூலியை பெற்றுக் கொள்வதற்காக சிறப்பாறு தினத்தை வைக்கப்பட்ட மாதம்தான் சங்கியான ரமலானுடைய மாதம் எனவே கடைசி பகுதியிலே எதிர்பார்த்துத்தான் சல்லாஹூசல்லம் அங்கே ஏட்டிகாவிலே கடைசி பகுதியை இருந்திருக்கின்றார்கள் இப்படியாக ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம்தான் இதோ எம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய அல்லாவின் நல்லே உலகத்திலே வீடு வாங்குவதற்கு திட்டம் திட்டம் வேங்க வேண்டும் என்று திட்டம் திட்டினோம் வாகனம் என்று வாங்கிவிட்டோம் இதுபோன்று உலகத்திலே என்ன சாதனைகள் நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமோ சாதனை நிலைநாட்டக்கூடிய சாதனை வீரர்கள் தான் நாம் ஏன் அப்படியாக இருந்தால் ஆகரத்திலே இன்பமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் வேண்டாமா உலகத்து ஆகர உலகத்திலே அற்பகாலத்திலே சொற்பகாலம் வாழ்ந்துவிட்டு போகக்கூடிய உலகத்திலே எத்தனையோ பிளான் பண்ணி திட்டம் போட்டு செயல்படுத்துகிறோம் செயல் வீரர்களாக இருக்கிறோம் அப்படியாக இருந்தால் ஆகத்திலே அந்த இன்பமான சொர்க்கத்துடைய வீட்டுக்கு போவதற்கு ஆசை இல்லையா அப்படியாக இருந்தால் நாம் அந்த வரக்கூடிய ரமலானை அதற்காகத்தான் அல்லா ஒரு சிறப்பான ஏற்பாடாக செய்து வைத்திருக்கிறான் சென்ற வருடங்கள் போகட்டும் பரவாயில்லை வரக்கூடிய ரமலான் இதையாவது நான் இன்சா அல்லா விடாமல் தராவிக தொழுவியை தொருவேன் ஐந்து நேர தொழுகை பேடுதலாக தொழுவேன் இமான் ஜமாத்தோடு தொழுவேன் நிச்சயமாக குரவான் அதிகமாக குரவான் சகருடைய நேரத்திலும் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் வேற வேலைகளில் ஈடுபடாமல் துவாக்கல்ல ஈடுபடுவேன் தாஜ்ஜத்தை விடுபடாமல் தொழுவேன் முன்பின் சுண்ணத்துக்களை தொழுவேன் கடைசி பகுதியிலே இன்ஷா அல்லா நான் எழுத்திக்காப்பில இருந்து லேலத்து இந்த வருஷமாக நான் எதிர்பார்ப்பேன் என்ற காலம் எல்லாம் துனியாவை தேடுவதிலே ஊத்த குப்பையை தேடுவதிலே காலத்தை கழித்து விட்டேன் அடுத்த வருங்களும்மலாம் இந்த நான் நான் நல்ல முறையிலே நான் அனுஷ்டிப்பேன் சரியான முறையிலே கழிப்பேன் என்று இப்பவுமே திட்டம் திட்டுவோம் என்றால் உரிய வைப்போம் என்றால் ஹிம்மத்து வைப்போம் என்றால் நிச்சயமாக வல்லதின ஜாகி நான் அனகுதி என்றும் யாரே அல்லாவுடைய பாதையில் ஒன்றை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்களோ லனஹதி பாதையை திறந்து தருவதாக ஏற்பாடு செய்து அல்லா வாக்களிக்கிறான் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய வேலைகளிலே கழித்து விட்டேன் தின்வதிலும் குடிப்பதிலும் விளையாடுவதிலும் தூங்குவதிலும் வேறு பராக்குகளிலும் வியாபாரத்திலும் தொழிலும் எத்தனையோ ரமலானை ஈடுபடுத்திவிட்டேன் இன்சா அல்லா இந்த ரமலானையாவது நான் சரியாக கழிப்பேன் என்ற நீயத்தை உறுதியாக இப்போமே திட்டி அதற்குரிய ஒழுங்குகளை ஏற்பாடுகளை செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லா ஏற்பாடு செய்து தருவான் எனவே அந்த அடிப்படையிலே நாம் நீயத்து வைத்து வரக்கூடிய ரமலானை நல்ல முறையிலே கழிப்பதற்கு வல்லவன் அல்லா எமக்கு தேக ஆரோக்கியத்தையும் உடல் சுவாத்தியத்தையும் தந்தல்வானாக அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கை ஒரு சொற்பகால வாழ்க்கை மனிதர்கள் தொடர்ந்து நீண்ட பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆழமுள்ள அருவாகலே இருந்தோம் தாயுடைய வைத்துக்கு வந்தோம் உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அதற்கு பிறகு கபருக்கு போவோம் பிறகு கயாமத்துடைய வாழ்க்கை பிறகு ஒன்றோ சொர்க்கம் அல்லது நரகம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்பு கூறியவர்களே இந்த அடிப்படையில் உலகத்துடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் இதற்கு முன் உள்ள நிலைமை நாம் தாயுடைய வைத்திலே இருந்தோம் மா மேதை அதாவது இமாம் அவர்கள் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் மனிதர்களுடைய நிலைப்பாடு அவ்வளோகோ நுத்துகா ஆரம்பமோ இந்திரியம் மனிதன் மனிதனுடைய ஆரம்பம் இந்திரியம் ஒருவன் இந்திரிய சொத்தை கையில வைத்து கேட்டால் என்ன சொல்வார்கள் இதை பேசும் பொழுது அருவறுப்பு ஏற்படுகின்றது சீ என்ற வார்த்தை சொல்வார்கள் சி என்று சொல்ல வார்த்தை சொல்லப்படக்கூடிய அந்த இந்திய துளியால் தான் இவ்வளவு பெரிய கருவம் கௌரவம் பேசக்கூடிய இந்திரிய தொட்டாக இருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்ல நாற்பது நாள் தாயுடைய கட்பத்திலே இந்திரியமாக சதை கட்டியாக இருந்து நாலு மாதத்துக்கு பின்பு ரூஹு ஊதப்பட்டு அங்கே ஒன்பது மாதம் பூர்த்தியாகி அகரஜக்கும் வயத்தில் கட்டவனாக இருக்கிறான் மிருகம் என்று சொன்னால் குட்டி போட்டு விட்டால் அங்கே தாயிடத்திலே போய் அங்கே ஓடி போய் பாலை குடித்து பசியை தீத்துக்கொள்ளும் இதோ பிரமாண்டமான இந்த மனிதன் இருக்கிறானே ஆரம்பத்திலே உமா பெத்து போட்ட உடனே தாய் பெற்றோடனே உம்மட்ட தாய்கிட்ட நெருங்க தெரியாது கதறுகின்றது குழந்தை அந்த கதறலை கேட்டு தாய் அரவணைத்து தூக்கி அரவணைத்து மார்களை வைத்து பாலை குடிப்பதற்கு உதவியாக இருக்கிறார் ஆனால் மனிதன் தன்னுடைய தாய் அங்கே தூக்கித்தான் மார்களை வைத்து பாலை கொடுக்க உதவியாக இருந்தான் ஆரம்பத்தில் இப்படி மாட்டை விட ஆட்டை விட மோசமாக இருந்த கீர்த்தனமாக இருந்த இந்த மனிதன் இங்கே தெரித்ததற்கு பிறகு அவன் அல்லாவை மறந்து உலகத்திலே ஆரம்பித்து விடுகின்றான் அன்புக்குரியவர்களே சிலமாகி விடுகின்றான் அசிங்கம் வெளியாகிறது காதால வெளியாகிறது பின்னால முன்னால் எல்லாம் வெளியாக ஆரம்பிக்கின்றது எவ்வளவு இரக்கமான பிள்ளைகள் கூட மனைவி அன்பான மனைவி கூட கிட்டே நெருங்க முடியாமல் அங்கே தவிக்கிறாள் ஒரு நாள் வைத்து விட்டால் விடும் புலுவடியை ஆரம்பித்து விடும் மனத்திய பார்த்தால் நாவுக்கு கீழாலே புலுவர ஆரம்பித்து விடும் அன்புக்குரியவர்களே கடைசியில செத்து பணம் புல்லை தின்னக்கூடிய ஆடு மாடு செத்தால் கூட அப்படி வாசம் எடுக்காது நல்ல புரியாணியும் வட்டிலாப்பதும் நல்ல மாமிஷங்களும் சாப்பிடக்கூடிய மனிதனுடைய வாசம் இருக்கிறது மிருகத்துடைய வாசத்தை விட மிக மோசமாக இருக்கும் அப்படியாக நாத்தம் எடுத்துவிடும் அங்கே அந்த ரூ போன மௌத்தா போன ரூமில அன்பு இரக்கமுள்ள மனைவி கூட அடுத்த நாளைக்கு தூங்குவதற்கு அங்கே பயந்து விடுவாள் இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு இவ்வளவு பிரம்மாண்டமான வாகனம் இருக்கும் அழகாக சமைக்கப்பட்டது லட்சக்கணக்கு செஞ்சு அங்கே செலவழித்து அந்த பெட்ரூமிலே வாப்பட ஜனாசா வைங்க வைக்க மாட்டாங்க உடஞ்ச கத்தில்தான் அந்த ஜனாசா வைக்கப்படும் அதே போல புகமதியான மூணு நாலு கோடி வாகனம் வாப்பட வாகனத்துல அந்த மையத்தை எடுத்துட்டு போக முடியால் எடுத்துட்டு போக மாட்டாங்க செலந்தி வளை பிடித்த சந்தூக்கில தான் அந்த பழைய சந்தூக்கில தான் வாப்பட ஜனாசா மகந்த ஜனாசா அங்கே போகும் அன்புக்குரியவர்களே ஜீபா கடைசியில செத்து ரூஹு போய்விட்டது என்று சொன்னால் பெருமதியான வெற்றி பெருமதியான உடுப்பு அனைத்தும் அங்கே கலட்டப்பட்டு விடும் இதுதான் மனிதனுடைய கடைசி நிறமை அங்கே மேலும் வெற்றிருந்தால் நாத்தம் வீச்சம் ஆரம்பித்து விடும் எனவே ஜீபா கடைசியில செத்த புணம் அன்புக்குரிய அல்லவிடார்களே இதுதான் உடம்புடைய நிலைப்பாடு ஆனால் மனிதன் இருக்கிறது நஜீஸ் நஜீஸ் சுமந்து கொண்டிருக்கிறான் இவன் வகுத்துக்குள் இருப்பது நஜீஸ் இவனுக்கு பத்து விடுத்தம் வயிற்று ஓட்டம் போய்விட்டது என்றால் இவனை தூக்குவதற்கு ரெண்டு பேர் வேணும் வைத்தோட்டம் போய்விட்டது என்றால் இவன் வெளியாகி விட்டது என்றால் பலசாலியாக இருந்தாலும் அவனுக்கு நடக்க முடியாது அவனுக்கு எழும்ப முடியாது குறுக்கில பெணல் இல்லாமல் போயிடும் இவன் சொல்கின்றார்கள் மனிதனே நீ யோசிச்சு பாரு சிந்திச்சு பாரு ஆரம்பம் இந்திரியம் சீ கடைசியில செத்த பணம் ிால் நட போய்விடும் எனவே நீ நதீச சுமந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு மல் பகல் மனுஷனே உனக்கு என்ன பெருமை இருக்கிறது பணத்தால் பெருமையா ஆட்சியால் பெருமையா அறிவால் பெருமையா அதிகாரத்தால் பெருமையா உனக்கு ஒன்றும் பெருமை பாராட்ட முடியாது எனவே இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு எல்லா நிலைமையிலும் அவன் அசிங்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அசிங்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் கடைசியிலின் சட்ட குணம் குறுகளுக்கு எதையாக இருக்கிறான் இதுதான் மனிதனுடைய உடம்புடைய நிலைப்பாடு அன்புக்குரிய அல்லாவின் நல்லறியார்களே இந்த அடிப்படையில் இந்த உடம்பை வளர்ப்பதற்காக வேண்டித்தான் புழுகளுக்கு சாப்பாடாக போகக்கூடிய உடம்பை வளர்ப்பதற்குத்தான் இருபத்தி நாலு மனிதன் ஓடி ஓடி ஓடி வியாபாரம் தொழில் காசி பணம் சொத்து பட்டம் பதவி என்று அங்கே சிரமப்பட்டுக் மனிதன் சிந்திக்கவில்லை ஆனால் மனிதனுடைய உள்ளத்துக்கோ உடம்பிலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோஹி இருக்கிறது மனிதன் கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் அமைச்சரும் இது மையத்து என்ற பெயரிலே ஆகிவிடும் எனவே இந்த ரூகை கலட்டப்பட்டு விட்டால் எந்த பொறுமதியும் இல்லை தீப குணைத்து புதைச்சப்படும் எனவே இந்த தீப செலவழ்சி கொண்டிருக்கிறோம் ஆதம் அலைசலாத்துடைய உயரத்தில அங்கே யூசுப் அலைசலாத்துடைய அழகில ஈசா அலைசலாத்துடைய வயதில தவுத் அலைசலாத்துடைய குரல் வன்மை அங்கே ஐயூப் அலைசலாத்துடைய பொறுமையில அழகான மிக அழகு அங்கே தாவுத் அலைசுலாத்துடைய குரல் அய்யூப் அலைசுலாத்துடைய பொறுமை அங்கே நவியுடைய குணத்துல அந்த உடம்புக்கு வேறு உடம்புக்கு ஜோயின் பண்ணப்படும் அந்த ஜோயின் பண்ணி அந்த உடம்புதான் சொர்க்கத்துக்கு போகும் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நகதியார்களே நானும் நீங்களும் ஏமாந்து முட்டையும் வாழப்பழத்தையும் மறச்சையும் மீனையும் பாலையும் மரக்கறியையும் கொடுத்து இந்த புழுகளுக்கு தின்னக்கூடிய புழு தின்னக்கூடிய இந்த உடம்ப வளர்த்தத்துல காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ரூஹு இருக்குதே இந்த ரூஹுனால தியாமத்துல முடிவில்லாத வாழ்க்கையில இன்பமான சொர்க்கத்தில குங்குமம் மரகரம் கஸ்தூரியால வைதூரிய போய் வசிக்கக்கூடிய நிரந்தரமாக வசிக்கக்கூடிய இந்த ரூ அந்த ரூக்குரிய விட்டமினம் அறந்துட்டோம் இந்த ரூகுக்குரிய விட்டமின கொடுக்கிறோம் இல்ல இந்த ரூஹு செத்து கொண்டிருக்குது எனவே நானும் நீங்களும் புத்தி கேட்டவர்கள் அல்ல அறிவு கட்டவர்கள் அல்ல நல்ல அறிவாரிகள் கோடி கணக்கு லட்சக்கணக்கு சம்பாதிக்கம் உண்மையான புத்திசாலி யார் என்றால் ஒரு நாள் தனிப்பட போறோம் அந்த தனிப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு கபுடைய வாழ்க்கைக்கு கியாமத்துடைய வாழ்க்கைக்கு யாரை முன்கூட்டியே நன்மைகளை இவாதத்தில் அமல்களை தப்புவ சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான புத்திசாலி என்று சொன்னார்கள் சல்லல்லா ஹாலே சொல்லம் புத்திசாலிகளுக்கெல்லாம் பெரிய புத்திசாலி சல்லல்லாஹ் ஹலேஸ் சொல்லம் சொல்லிவிட்டார்கள் எனவே அன்புக்குரிய அந்த அடிப்படையில இந்த உடம்புக்கு வீணாக்கிக் கொள்ளாம இந்த ரூகுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இந்த உடம்புக்கும் சாப்பாட்டை வழங்கியிருக்கிறோம் மீன் முட்டை பால் பிரியாணி வட்டிலாப்பம் மரக்கறி இது போல இந்த ரூகுக்கு என்ன சாப்பாடு மேலான சகோதர்களே ரூகுக்கு சாப்பாடு தான் தொழுக ஈமான் தொழுக கலாலான வியாபாரம் நல்ல பண்பாடுகள் நல்ல அகலாக்குகள் இவைகள் எல்லாம் தான் இந்த ரூகுக்கு சாப்பாடு எனவே இந்த ரூகுக்கு சாப்பாடு கொடுத்தால்தான் எங்கள சக்கராத்து லேசாக மட்டும்த்தாள நோம்பில மட்டும் தோல்றது மற்ற நாள்ல தொழுகை இல்ல தலாவிகம் மட்டும் தொல்றது பிறந்தாளை மட்டும் தொல்றது மற்ற நாள்ல தொழுகை இல்ல இப்படியாக அறகுறையாக இல்லாம தொடர்ந்து சும்மஸ்த ாமத்தால் கடைசி நேரத்தில் ரூஹெடுக்க கூடிய வரக்கூடிய நேரத்தில் எந்த நேரம் ரூஹிக்கப்படும் தெரியாது ஊட்டுக்கு போய் சேர முடியுமா என்று எங்களுக்கு சொல்ல முடியாது இப்படியான கட்டத்தில் போகுதா இருந்து சாரி சாரியாக வருவார்கள் வியாபாரமா மக்களுடைய பண்பாட பழகிறதா எல்லாம் நல்லதாக இருந்துச்சு இவர்த்த வட்டி இல்ல ஹராம் இல்ல மக்கள் ஏமாத்துறதில்லை மக்கத்துக்கு ஏசியதில்லை மக்களுக்கு துரோகம் செய்ததில்லை மக்களோட பண்பா பழகினார் இவற்றைமான வியாபாரங்கள் இல்ல துனியா நோக்கம் இல்ல ஆகும் நோக்கம் உள்ளவராக இருந்தாரு அந்த நேரத்தில் சாரி சாரியாக பூக்கத்துக்களோடு நல்ல அழகான தோட்டத்தில் வருவார்கள் உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்ந்தீங்க அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தீங்க தக்குவா உள்ளங்களாக வாழ்ந்தீங்க நேரத்துக்கு தொழுதிங்க நடந்து போயிட்டு தொழுதிங்க கூலி உங்களுக்கு சொர்க்கமாக பயப்படாதீங்க பயப்படாதீங்க நாங்க முயற்சிக்கணும் அதுக்கு தான் சங்கியான ரமலான் இதோ எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நாங்கள் இந்த ரமலான நல்ல மரல நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரூகுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவிஞ்சி போற இந்த உடம்புக்கு புலிகளுக்கு இறையாகக்கூடிய புழு சாப்பாடு போடக்கூடிய உடம்பை வளர்க்கிறதே காலத்தை செலவழிச்சாம இந்த மாத்திரம் அல்லா வானத்தில வானத்தில கடமையாக்கினான் வானத்தில கொடுத்த ஒரு பிரசன் தான் இந்த தொழுக லேசானதல்ல மற்ற எல்லா அமலை விடவும் சிறந்த ஒரு அமல் தான் தொழுக எனவே தொழுகையை போய் தொழுதால் வாழ்க்கையில குடும்பத்தில வியாபாரத்தில் தொழில்ல அல்லா வரக்கத்து செய்வான் சந்தேகம் போகலாம் இது கேட்கப்பட மாட்டாது முதலாவது அவ்வளான் தொழுகியை போலுதலாக தொழுதியா பெய்தா சலுகை விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அது ஆகிட்டால் அதில் அறஹொரை இவர் ஆயிரம் பள்ளி கட்டிப்பாரு அஜ்ஜி செஞ்சிப்பாரு உம்ரா செஞ்சிப்பாரு தக்காசிப்பாரு குமரகாரியம் கொடுத்திருப்பாரு ஒன்றும் சரி வர மாட்டாரு நீ தொழுகியா தொழுகிய சரியாக போனதா தொடரும் மூளையும் கண்ணும் காது எல்லாம் அமைஞ்ச இந்த உடம்ப வேற யாருக்கும் சாய்க்க முடியாது மாத்திரம் தான் வணங்க முடியும் எனவே அதை வணங்கினால் அதை சரியா செய்தால் அல்லா எல்லாத்தையும் கபூல் செய்வான் அரபரகளை மன்னிப்பான் அன்புக்குரியவர்களே இதை சரியா செய்யல என்று சொன்னால் தானத்துள்ளார் ஒரே ஒரு சுஜூதான் விட்டார் ஏறாதீங்க ஜும் போதாது ஆண்கள் விசேஷமாக இமாஞ்சமாத்தோட தொழணும் அன்புக்குரியவர்களே இந்த தொழுகையாரு தொலை இல்லையோ இந்த தொழுகையை யாருதலா தொழில்லையோ ரெண்டு நேரம் மூணாவது நேரத்தில் ஒரு முஸ்லீமா கொலை செய்ய முடியாது ஆனால் தொழுகை இல்லையா அவண்ட மூணாவது நேரத்தில் கழுத்தை வெட்டுங்க அவன் தொழுகையை வேணும் என்று நிராகரிச்சு கொண்டு தொழுது தொழுது பிரயோசனம் என்ற வார்த்தை சொல்லிக்கொண்டு யாராவது தொழுகையை விட்டீந்தா அவன கழுத்தை வெட்டுங்க அவனை கொலை செஞ்சு போடுங்கோ அப்படி சொன்னவனுக்கு அவனை குழுப்பாட்ட வானம் கபன் செய்ய வானம் அவனை அவனை தொழுவிக்க வானம் பள்ளியில கொண்டு வந்து அவனை முஸ்லீம்கள மைய வாடித அடக்கம் செய்ய வானம் மேலான உத்தமர்கள் சொல்லுகின்றார்கள்சமான ஒரு செயல் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் சிந்திக்கணும் அன்புக்குரிய அல்லாவின் நல்லே அன்புக்குரியவர்களே தொழுகை எந்த அளவுண்டா நாய் சாகப்போகுதோ தண்ணிய குடும்பம் அதிபத்து தண்ணி தண்ணி தண்ணீர் கேட்கிறான் சாக போகிறான் தண்ணி கொடுக்காதீங்க பூமிக்கு மேல வாழ்வது பாரம் அவன் அப்படியே சாக உடுபோ தண்ணி கொடுக்காதீங்க சட்டமேதிமாம் சாபி ரஹமமுல்லா அந்த தொல்லாதே தொழுகை இல்லாதவனுக்கு தந்த மகள கல்யாணம் முடிச்சு கொடுக்க வழியாக அங்கே வழியாக இருக்க முடியாது என்று சொல்லியிருந்தால் சுபகான தொழுகை இல்லாதவன்ட்டான் புறகண்டு ஊர்ல நல்ல பெருமதியானவன் பேமஸ் நல்ல கொடைவள்ளல் தொழுகை இல்லகண்டு சொல்றான் ரமணானுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்று கூறி அல்லாவின் நல்லே தொழுகை இல்லாதவன் மாப்பிளையும் மாப்பிள்ள கிட்ட தொழுகை இல்ல பொஞ்சாதி தொழுகைக்குது இவனோட குடும்ப வாழ்க்கை நடத்திடாமாண்டு இமாம்களுக்கு கருத்து வேற்று வைக்குது சிலர்கள் சொல்கின்றார்கள் உடமாக்கல் அதிகமானவர்கள் அவனுக்கு வாழ முடியாது பொஞ்சாதியோட வாழ முடியாது சொல்வதாக இருந்தால் என்பதை நான் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டியிருக்கிறேன் வாழ்க்கையில பேரினோம் ஒரு சுஜூத விட்டதற்காக தூக்கி வீசித்தான் நாங்கள் எத்தனை சுஜூத விடுகிறோம் எனவே வெள்ளிமைக்கு மட்டுமந்து நோம்பில் மட்டும்தான் தொழுகியாளியாக மாறி பெருநாளி மட்டும் தொழுதிட்டு போதாது அஞ்சு நேரம் என்று சொல்லி இருந்தால் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு வாரம் பலாய்கள் ஆபத்துகள் தரித்திரங்கள் சோதனைகள் எல்லாம் எங்கடைய சமுதாயத்தில் சீர் தூக்கி பார்த்தால் பத்து வீதம் தான் தொழுகையாளிகள் வீதமான மக்கள் தொகை இல்லாமல் இருக்கிறார்கள் வீடுகள் பெண்கள் விடுகிறாரோ காதிலாகி விட்டார் என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சிறப்பான சபான உடம்பத்தில் புலிகளுக்கு இறையாக கொடுத்துட்டு போயிருவோம் இந்த ரூக மனமாக்க வேண்டியிருக்குது ரூக மனமாக்குறதுல மிக முக்கியமான இடம் இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது தொழுகையும் குரானும் நிக்கரும் இபாதத்தும் ஹலாலான உணவுகளும் எங்கள பண்பாடு அகலாக்குகளும் தான் இந்த ரூக்குரிய விட்டமின் எனவே இந்த ரூ சரிபடுத்திக் நாங்கள் போவோம் தான் ஆகத்தில் உன்னதமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் முன்னிட்டு இப்போ ஆயத்தமாகி அந்த ரமலானையும் சிறப்பாகி நல்லோர்களாக ஆகுவதற்கு வல்லவன் அல்லா எம் அனைவருக்கும் மறு புரிவானாக யாழ் பாவங்களை மன்னித்தல்வாயாக எம்மை பொருந்திக் கொள்வாயாக நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக தொழுகையை பேனதாக தொடரக்கூடியவர்களாக எம்மை இன்பத்தை முன்பின் இன்பத்தை தந்தல் வாயாக நல்ல பட்டியலை சேர்த்துக்கொள்வாய சங்கியானை சிறப்பாக கழிக்க உடல் ஆரோக்கியத்தை தந்தல் வாயாக உடல் சுகத்தோடு இந்த வருஷமாவது சிறப்பாக ரமலானே நல்ல முறையிலே கழிக்க நீள் கூறி வாயாக கடைசி பகுதியை ஈத்திகாவில் இருந்து லெயலத்து கதிரை அடைந்து கொள்ளக்கூடிய பாத்தியத்தை எமக்கும் தந்தல் வாயாக யாழ்லா ரமலானை சங்கைப்படுத்திய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக எஜமானே கிருபை எம்முடைய உடம்பை கவனிப்பதை விடவும் பல மடங்கு ரூஹை கவனிக்கக்கூடியவர்களாக எமக்கு நல்ல விளப்பத்தையும் அறிவையும் தந்தல் வாயாக யாழ் ரூஹை மனமாக்கி நானே கியாமத்திலே இந்தமான சொர்க்கத்துடைய வீட்டிலே போய் சேர்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் குறிவாயாக ரொம்ப எம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்து கொள்வாயாக வாங்கிறதவா நான் இறந்துள்ளாக இரம்பில் ஆலமீன்